வணக்கம் செப்டம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக நான் நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று இருபத்தி மூன்றாவது தேசிய இளைஞர் திருவிழா லக்னோவில் நடைபெற்றது இரண்டு விங்ஸ் இந்தியா டுவெண்டி ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளது மூன்று கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற ஓபன்னா வெஸ்சி இணை ஆகும் இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று உலகின் பெரிய கப்பல் படை கொண்ட நாடு எது இரண்டு பொது நிர்வாக நிறுவனம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது மூன்று எந்த மாநில அரசு பல்லுயிர் பாதுகாப்புக்காக கவுன்சில் அமைத்துள்ளது நன்றி